அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்து சிமானுவல் இந்த நட்சனின் தலைப்பு வாசிக்கும் பழக்கம் துறவி ஒருவர் இந்தியாவின் பல இடங்களிலும் சுற்றி திரிந்து கஷ்டப்பட்டு பழங்கால ஏட்டுச்சூடிகளை சேகரித்தார் சேகரித்த ஏட்டுச்சூடிகளை எல்லாம் படையில் ஏற்றினார் கங்கையில் அக்கறையை நோக்கி போய்கொண்டிருந்தது இந்த படகு நதியில் பாதி தூரம் போகும்போது ஏட்டுச்சூடுகளின் பாரம் தாங்காமல் படகு கவிழக்கூடிய நிலை ஏற்பட்டது இரண்டு கட்டு ஏட்டுச் சுடிகளை தூக்கி தண்ணீரில் போட்டுவிட்டால் பாரம் குறையும் படகு கவிழாது என்று படகோட்டி துறவியிடம் சொன்னான் ஆ எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த அறிவு பொக்கீசங்கள் இவைகளை நதியில் போடுவதா என்று அந்த துறவி அதிர்ச்சியடைந்தார் வேண்டாம்ப்பா பாரம்தானே குறைய வேண்டும் நானே படையிலிருந்து இறங்கிவிடுகிறேன் இந்த ஏட்டு சுடிகளை மரத்தில் கொண்டு போய் பத்திரமாக சேர்த்துவிடு என்று படகோட்டியிடம் சொல்லிவிட்டு இறங்கிவிட்டார் அந்த நதி கங்கை நதியில் துறவி அந்த துறவிதான் கிபி நானூற்றி ஆறில் சீன யாத்திரிகராக இந்தியாவுக்கு வந்த பௌத்த துறவி பாகியான் இப்படி எண்ணற்றோர் இன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் பழைய சுவடுகளை நாம் காப்பாற்றாமல் சுவடு தெரியாமல் பல இலக்கியங்கள் காணாமல் போயிருக்கும் அவை காணாமல் போன விவரமே தெரியாமல் இன்று நாம் செய்வதெல்லாம் அது வீணான ஒன்றாய் காணப்பட்டுவிடும் ஆகவே நூல்களின் அருமை உணர்ந்து வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துவோம் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி